நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் பீர்கங்காய் சாட்னி செய்ய தேவையான பொருட்கள் பீர்கங்காய் ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு காய்ந்த மிளகாய் ரெண்டு உருளைக்கிழங்கு இரண்டு தக்காளி நாலு ருசிக்கேற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிடலாம் தக்காளி பொடியை கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருவோம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வாதிங்கினதும் கருவேப்பிள்ளை போட்டுடலாம் கருவேப்பிள்ளை புரிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் ரெண்டுமே போட்டு வதக்கிடுவோம் வதக்கிட்டு இந்த பீர்கங்காய் piece தொல்லைக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்குள்ளே அதை பீர்காங்காவை எடுத்து இதில் போட்டு நல்லா வதைக்குவோம் உருளைக்கிழங்கு போட்டுடலாம் ரெண்டு தேனால் வதைக்குவோம் தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் முடிப்போட்டு வேக விடுவோம் காயெல்லாம் நல்லா வீழ்ந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆரட்டோன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பா பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிற்கங்காய் சட்னி தயார் நம்ம தக்காளி போடாம பண்ணோம் அப்படின்னு நினச்சா புளி அந்த ஸ்டேஜ்ல புளி போட்டு கொஞ்சம் அந்த புளியும் உப்பவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பாபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்